உணவு மூன்று பேருக்கு போதுமானதாகும் மூன்று பேர் உணவு நான்கு பேருக்கு போதுமானதாகவும் இன்று நபிசல்லாக கூறினார்கள் இரண்டு இரண்டு பூஜ்ஜியம் ஐந்து எட்டு முஸ்லிமின் மற்றொரு அறிவிப்பில் பின்வருமாறு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இரண்டு பேருக்கு போதுமானதாகும் நான்கு பேருக்கு போதுமானதாகும் உணவு எட்டு பேருக்கு போதுமானதாகும் அதாவது பிஸ்மில்லாக கூறி அனைவரும் சேர்ந்து சாப்பிடும் பொழுது அல்லாஹ் இவ்வாறு உணவில் கூறினார்கள் முஸ்லிம் இரண்டு பூஜ்ஜியம் ஐந்து